நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சம சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில கருவேப்பிள்ளை பொருட்கள் கருவேப்பிலை நூறு கிராம் இரநூறு கிராம் மைதா மாவு அரை கப் அரிசி மாவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கடலை மாவு spoon. ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு காய்ந்த மிளகாய் மூணு எள்ளு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் கால் கப் சேமரை முதல்ல நம்ம பன்னீர் வந்து ஃபிங்கர் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சிடலாம் நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருவோம் கருவேப்பிலை பொடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் கருவேப்பிலையை எடுத்துக்கோம் அது ட்ரை பானில் அது வறுத்துக்கலாம் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அது போட்டு வருத்திருவோம் எள்ளு ரெண்டு ஸ்பூன் போட்டு வறுத்துடலாம் காஞ்ச மிளகாய் மூணு அதையும் ட்ரை பேனில் போட்டு வறுத்துட்டு இதனால ஆறுனதோ மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிடுவோம் இந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்புறம் ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துப்போம் அரிசி மாவு கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்பு ருசிக்கு தமாரி போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் சீரகம் கலந்துடலாம் இல்லை தெனால பண்ணிட்டு கொஞ்சம் இந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணியிருக்கோல்லையே அதை கொஞ்சம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதியம் வந்து ஒரு போலில் எடுத்து வச்சுப்போம் பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுருவோம் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பாதத்துக்கு பஜ்ஜி மாவு பாதத்துக்கு கரைச்சிக்கலாம் இந்த மாவு கரைச்சி அதை வச்சுடுவோம் இப்போ இந்த பன்னீர் க ஃபிங்கர் சைஸ் கட் அதை எடுத்து இந்த மாவில் லிப் பண்ணி எடுப்போம் லிப் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து இந்த கருவேப்பிலை பொடி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருவோம் நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு மறுபடியும் புரட்டி டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிப்போம் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஹைஃப்ளேமில் எண்ணெய் காயினோம் நல்லா நல்லா கொதித்ததும் இந்த பன்னீர் தூக்கி அதில் போட்டுட்டு ஸ்டவ் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிடும் கம்மி பண்ணிட்டு மீடியம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருவே ஃப்ரை பன்னீர் ஃப்ரை தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் ஈவினிங் ஸ்னாக் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்